சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் அறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அய்யா பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உகந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை திருவாளர் பாண்டிச்சேரி கிருஷ்ணசாமி சித்தியார் அவர்கள் குத்துவளக்கு விழாவினை சிறப்பிப்பார்கள் இன்று கார்த்தன் ஆனதனாலே ஒரு அரை மணி நேரம் முருகனை வாழ்த்துவிடலாம் என்று நான் எண்ணியிருக்கிறேன் ஏற்றுக்கொள்வீர்களாக பரானே சஞ்சலம் சுஞ்சிச் சிரியானே பரங்குண்டித்து bu <laughs> re படி விட்ட கிரு இளை புரியாத நீங்க நாயை பிழைக்கின்றவர் நீ பேசு தெய்வமே படனி அப்பா படலி அப்ப முந்தைய முத அசரீரி மொழியாலும் எண்ணின் சவுனங்களாலும் எம்படும் பொய் நஞ்சை கொள்ளை கொண்டது மதுரை நிகழ்ச்சி அதனை உங்களுக்கு சொல்லி பாடிக்காட்டினேன் திருநாவுக்கர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் சென்ற வாரம் மாதம் திருப்பதிக வீரட்டானத்திலே அவர் குற்றாய்ந்தவாறு திருப்பதிகம் பாடி தன்னுடைய தூளை நோயை தீர்த்துக் கொண்டார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் அந்த பதிகத்தின் திரு கடைசி பாடல் வரையிலும் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலைக்கீடாய் என்று அவர் பாடியிருக்கிறார் அப்ப கடைசி பாட்டு வரலையும் அவருக்கு அந்த சூலை நோய் என்ற அதாவது ஒரு வயிற்று நோய் சூலை நோய் என்பது ஒரு வயிற்று நோய் அது அவருக்கு தீரவில்லை என்பது அவருடைய திருவாக்கு அல்லவா ஆமா அப்ப பெரிய புராணத்தில் சேர்க்குதார் பெருமான் எப்படி அவருக்கு இந்த சூலை நோய் தீர்த்தது தீர்ந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழலாம் அல்லவா பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் சொன்னது தப்பா கிடையாது நூத்துக்கு இருநூறு மார்க் அவர் சொன்னது ரைட்டு எப்படி என்றால் நோய் தீர்த்தான் நோய் தீர்த்தான் என்று வருவது பிறவி நோயையும் சொல்லக்கூடும் அல்லவா பேராயிரம் பரவி வானூரேற்றும் பெம்மானி பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் பரவிப்பானி மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தவில் வல்லான் என்று சொல்லுவது இந்த வயசு நோயை இருக்காத பிறவி நோயையும் சொல்லியிருக்க கூடும் அல்லவா என்ன எல்கே முத்து ஆமானே சூலை நோய் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் திருநாவுக்கரசவாரத்திலே ஒரு இடத்துல சூலை நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டான் என்று அவர் பாடியிருக்கிறார் இதனை நன்றாக வடிகட்டி படித்து விட்டால் சேர்க்கிறார் பெருமாள் எழுத்து எழுத்தாக எண்ணி படித்திருக்கிறார் தேவாரத்தை இல்லைக்கூத்தனுடைய திருவருடனாலே அவர் பெரிய புராணம் பாடினார் என்பதும் ஒரு பகுதி அதனை நாம மறுக்கவில்லை தேவாரத்தை நன்றாக ஆராய்ந்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய தீர்ப்பு ஆமா ஒரே ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரம் பாட்டில் ஒரு இடத்துல தான் சூலை நோய் தீர்த்தோம் என்று பர்டிகுலரா சொல்றார் அவர் இதனை கண்டுபிடித்தார் சேர்க்கிறார் பெருமையின் சேர்க்கிறார் பெருமான் அப்படித்தான் கண்டுபிடித்தான் தீர்த்து விட்டாலும் எழுதிட்டேக்குதாருடைய ஆராய்ச்சியினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது பாத்தீங்களா ஒரு சரித்திரத்தை எழுதும்போது கண்ணாவினாலும் எழுதிவிடல ஒழுங்காக எழுதி வைத்திருக்க அந்த திருப்பாற நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் பொருள் தெரிய தப்பு அந்த உணர்ச்சி வரும் போது நமக்கு பாட வர மாட்டேங்க வாத்தியார்கூட அப்படித்தான் பொருள் உணர்ச்சியில வந்து பாட முடியாமலே போனார் எனக்கும் ஆயுதமோ பயப்படுறேன் இல்லையா பொருள் தெரியாம எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிட்டேன் இல்லையா முடி கொண்டலையினை முளை இளவன் திங்களோடு மூசுங்கிழனாகம் கொண்டார் இந்த திருப்பாட மூசுங்கிழனாகம் உடனாகக் கொண்ட அலம்பு கடலும் அடங்களை அடிக்கொண்ட உடனாக சிலம்பு அலங்கு கடலும் அடஞ்சாத முறை என்று வாக்குழுவத்தன்மையை நாம் உணர முடிகிறது சரி இவர் சமண சமயத்தில் இருந்தார் அல்லவா ஆமா நம்ம சமயத்துல இல்லாததையே அங்க போய் பார்த்தார் இல்ல எல்லா சமயத்தையும் பார்க்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் அந்த சமயத்துக்கு போனார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக அது நமக்கு தேவையில்லைதான் நாம கூட அந்த சமயத்தில் அப்படி செய்யற இந்த சமயத்தில் அப்படி செய்யறாம்பார் செய்த சமயத்துல இல்லை பார் அப்படின்னு அவன் சொல்லுவது கூட அவளது நான் ஏற்றுக்கொள்வதில்லை பெரும் வழிபடுகிறோம் நாம் இதில் எந்த விதமான குற்றமும் இல்லைன்னு என்னுடைய சிற்றறிவே சொல்லுகிறது என்னை விட பேரறிவு நிறைய உண்டல்லவா அல்லவா ஆமா பெருந்தெய்வமாகிய சிவனை வழிபடுகிற நமக்கு எந்த குறையும் இல்லை ஆக இவர் என்ன செய்தார் பேரூர் சமயத்துக்கு போனார் இவருடைய தமக்கினுடைய வேண்டுகோளுக்கு இறங்கித்தான் சிவன் இவருக்கு சூளை நோயை கொடுத்து திருப்பி விட்டான் அந்த மாதிரி இப்பவும் செய்திருந்தான்னா ரொம்ப பேரை திருப்ப வேண்டியிருக்கு அப்பவா அது திருநாவுக்க ஒருத்தரை மாத்திரம் திருத்தன இப்ப ரொம்ப திருப்ப வேண்டியிருக்கு எப்படி சூழல் நோய் கொடுத்தவர்களை திருப்புவானோ பார்த்துக் கொள்ளலாம் சைவன்களே திருத்த வேண்டிய ஆச்சரியம் வேறொரு சமயத்துவனையை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சைவன்கள்லயே எத்தனை பேர் திருநீர் பூசாதவன் ருத்ராட்டம் போடாதவன் கோயிலுக்கு போகாதவன் கோயிலுக்கு போறவனை திறவன் ருத்ராட்டம் போடுறவனை திறவன் விபூதிய பூசினவன் நம்ம சைவன்லயே இருக்கான் அவனை திருத்தனா சரிதான் என்று நான் கேளுகிறேன் நான் சொல்லுவதில் சுடுசூல் இருந்தால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு அந்த பல்லவன் என்ன செய்கிறான் பொய் சொல்லிவிட்டு இந்த அவருக்கு மருள் என்று பேர் அங்க மருள் நீக்கியார் என்பது இங்க தகப்புனார் வச்சது அங்க வந்து தர்மசேன போ அ எல்லோரும் வந்தார்கள் அழைக்கினால் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்ட போது இவர் அற்புதமான திருத்தாண்டம் ஒன்று சொல்லியிருக்கிறார் நாமார்க்கும் குடியல்லோ ஒரு அரசனுடைய அழைப்பை இப்படி மறுக்க முடியுமா அந்த தைரியம் நமக்கு உண்டா நாமார்க்கும் குடியும் நமனை அஞ்சும் நான் எமனுக்கும் அஞ்ச மாட்டேன் நரகத்தில் இடப்படும் இடற்படும் என்று பாடுகிறார்கள் அது அப்படி இருப்பது தவறு என்று சில பேர்கள் எழுதியிருக்கிறார்கள் இடப்படும் அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கே எனக்கு வேலை இல்லை நரகத்துக்கே நான் போக வேண்டிய வேலை எனக்கு கிடையாது ஏ அவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிவிடுறாரு அங்க போய் இடம் இல்லை பொருள் இடப்படும் அந்த இடத்த பார்த்தே எனக்கு வேலை இல்லைன்ட்டு சுவாமி கரகத்துக்கு இடப்படும் ஏமாப்போம் பிடி அறியும் பணிவோ மன்னோ இன்பமே என்னாலும் சுந்தமில்லை தாமார்க்கும் குடியெல்ல தன்மையான சங்கரம் சிவனுடைய கை இப்படி கும்பிட்ட கோலத்தோடு கிடையாது என்று சொல்லுவார்கள் ஏன் அவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை அதனால அவனுக்கு கும்பிட வேண்டிய தேவையே இல்லை சிவனுடைய உருவத்திலே எத்தனையோ உருவத்தில் அதாவது நாலு உருவமே இருக்கிறது அந்த அறுபத்தி உருவத்துக்கும் பாம்பன் சாமி அட்டாட்டக நிலையோ என்னமோ ஒரு பாடல்கள் பாடியிருக்கிறார் அட்டாட்டக நிலை என்று அதுக்கு நினைக்கிறேன் சின்ன பிள்ளையில படித்தது அந்த அறுபத்தி நாலு இப்படி கும்பிட்ட கையோடு கிடையாது சேர்ந்தறியா கையானை என்று சொல்லுவார் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாம் ஆர்க்கும் கூடிய எல்லாத்தன்மையான சங்கர் தங்கவன் குழைவோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் என்றும் ஆளாய் என்று சொல்லுகிறார் என்றும் மேும்பியை தாம் ஆக்கூடிய தன்மையான தங்கமல்ல தங்கமண்ணுடைய ஓர் காலில் கோமாக்கே நாம் என்னும் அகலிடமே இடமாக உறவுத்தன்மை இந்த பாட்டில் இருக்கிறதுன்னு ஊர்ல இருக்கிற சமைக்க இன்னும் மறக்கல பிச்சை போடுவதற்கும் மறக்கல தாயேன்னு கையை நீட்டினா ஒரு சோறு போட்டு விடுவார்கள் கிலோ இருபது ரூபாய் விற்கிற காலத்துல கூட அன்னதானம் போட்டுக் கொண்டு தானே இருக்கிறார்கள் இந்த நாட்டின் சொத்து அது இந்த தர்மம் இல்லையா சிதம்பரத்துல ஒரு சாமியார் இருந்தார் பத்து மணிக்கு இப்படி கையை நீட்டுவார் ஒரு வீட்டில் ஒரு பிடி அந்த ஒரு உருண்டை போட்டா அதை சாப்பிட்டு போயிடுவார் அடுத்த உருண்டை வாங்க மாட்டார் வருத்தைட்டுவார் ஒருப்பாய்கள் என்ன பண்ணுவ நல்ல பெரிய உருண்டையா உருட்டி வச்சு ஒரு உருண்டை தானே சாப்பிடுவாரு அப்படின்னு அத சாப்பிடுவார் இந்த சாக்கடை தண்ணி இருக்கு பாருங்க சாக்கடை தண்ணி அதை குடிப்பாரு அவரு உடம்பு எப்படி இருந்து தெரியுமா பவுன் மாதோ அந்த உடம்பு சாக்கடை தண்ணியை நாம சுவாசிச்சாலே நமக்கு கெடுதல் அதை மெரிச்சாலே தப்புன்னு சொல்றான் அத குடித்திருக்கிறேன் தெருவுல படுத்து தூங்குவார் நடு ரோட்ல காலம் அப்படியே திரும்பிட்டு போவான் யாரும் எழுப்ப மாட்டான் அவரை ஆமா ஒரு திடீர்னு அந்த சாமி மறைஞ்சு போயிட்டாரு தேங்காரும் இன்னும் தேடிட்டு இருக்காங்க இன்னும் தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர் தன்னுடைய உடலை எப்படியோ மறைத்துக் கொண்டு விட்டார் அவர் அப்படி உரிமை பெரிய மகான்கள் வாழ்ந்த நாடு வாழ்கின்ற நாடு இது அல்லவா அதைத்தான் சொல்றாங்க ஒரு குடிச்சோறு வாங்கி சாப்பிடுறது உன்னுடைய அரசாங்கத்தை வர வேண்டிய தேவையில்லை எவ்வளவு அழுத்தம் திருத்தமான சொல்லு பாருங்கள் அகலிடமாக அம்பரண்கள் திண்ணை நமக்கு சொந்தமில்லை இப்ப திண்ணையே கிடையாது அதையும் இவன் சோத்துக்கா விட்டு திண்ணை உண்டும் பட்ச தெரியல் திண்ணையில படிச்சா எழுப்ப மாட்டான் அல்லது சம்சவம் சாவடினு வச்சிருந்தான் ய்யா சத்திரம் கிட்ட அண்ண சத்திரம் வச்சோம்னா நான் நீங்களும் போய் சாப்பிட்டு ஒண்ணும் கிடைக்க ஆமா சத்திரங்கள்லாம் இருந்த நாடு தானே இது எவ்வளவு பெரிய சத்திரம் அத்தனை பேரும் சாப்பிட்டு அப்படி தர்மம் தடைத்த நாடு புகலிடமாம் தரையில் படுத்து தூங்குவேன் பூமி தேவினை போட மாட்டாள் வாக்கு பொய் சொல்றேன் நினைப்பாயோ இல்லை தேவியுடன் பொய்யே இவ்வளவு தைரியம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா இகளுடைய விடையுடைய விடையுடையான் சிவன் அவன் என்னை கொண்டு விட்டான் எனக்கு ஒரு குறைவும் கிடையாது பட்டாடை பொன்னாவது ஏழைகளுக்கு கிடையாது அது அரசன் பூண்டு இருப்பான் அவன் துகில் உடுத்து பொன் கூண்டு திரிவான் என்று சொல்ல முடியுமா அவனை மகராஜா எழுந்து வந்தார்கள் பவனி வந்தார்கள் என்று சொல்வனவன் என்று சொல்லுகிறார் இவர் தெருவில் புத்தி இல்லை நான் எவ்வளவு பெரிய பணக்கான எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவன் என்ன வந்து திரிகிறவன் சொல்கிறார் இவர் கேட்டுப்பிடுவார் அவர் யாருமே கேட்பீங்க ஒரு அரசனை பார்த்து சொல்லுகிறார் அந்த உணர்வு புகிலுடுத்து சொண்டு திரிவா சொல்லும் சொல் கேட்க கடவோமோமே மண்டவம் அப்படின்னு சொல்லுகிறார் அகலிடமே இடமாக விளக்காராம் அம்பலங்கள் பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டாள் பொய்யல் செய்யே விடையுடையான் ஏற்று கொண்டான் இனி ஏதும் குறைவில்லோ உயிருடுத்து சொல் கூண்டு பிரிவார் சொல்லும் சொல் கேட்கோமோவே எனக்கு நான் சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் சிவபெருமான் சிறுபடியே சேவ பெறுவோம் ஒன்றினார் காஞ்சிபுரத்தில் விநாயகமொழியார் வியாபாரம் பாருங்க போன வருஷம் இங்கே அவருக்கு இசைப்பறை பட்சம் முடித்தார்கள் விநாயகமொழியார் தொக்கிங்களா என்றும் ஒன்றினார் குறைவாக ஒன்றினார் சொல்ல வாயில வரும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்களுக்குள்ள கற்றவனே கற்றவர் காமருவார் என்பது கிடையாது நாய் மாதிரிதானே அடிச்சுக்கும் எந்த எல்லாருமே நாய் மாதிரிதான் அடிச்சுக்கும் கற்றவர்களால் தர்க்கிட்டு நாய் போல கள்ளனவோ நாய் போல அடிச்சிருக்கா படித்த நீ கிடையாது திருவடியில் நீ அடங்கி இருக்கத்தானே படித்தாய் அப்படின்னு சொல்லுவார் தருராஜீன குரு முதல்வர் உரிஞ்சான சம்பந்தம் கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவால் தற்கமிட்டு நாய் போல சொல்லனவோ நற்கருணை வெள்ளமடங்கும் விரிச்சடையார்த்து ஆளாகி உள்ளமடங்காய் எப்படி ஒரு நீதி பத்திங்களா அப்படி அவர் சொல்லுவார் ஒன்றினார் குறை உடையோ அல்லோம் என்றும் நாம் நிலைய சிவபெருமான் திருவடியேதான் முக்கியம் அவனுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன் எனக்கு ஒரு குறைவும் கிடையாது ஒரு குற்றமும் எனக்கு கிடையாது ஆக நாமளும் அவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் எந்த குறைவும் நமக்கு இருக்காது எந்த குற்றமும் நமக்கு இருக்காது நிச்சயம் நான் சிவனையத்தான் வணங்குறேன் எனக்கு வயசு எழுபத்தி எட்டு எந்த குறைவும் இல்லை ஏதோ உடல்ல சிறு குறைகள் இருந்தாலும் கூட அதற்காக நான் பொருட்படுத்துவதே கிடையாது என்ன குறை இருக்கிறது எனக்கு எனக்கு குலதெய்வமே அம்பாள் தான் இருந்தாலும் குங்குமம் கூட வைக்கிறது எண்ணி விடாதீர்கள் சிறுபடியே மாத்த நான் பிடித்துக் கொண்டிருந்தாலும் அதுக்காக ஒன்னும் குறை இல்லையே இல்லையா ஆமா அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் இன்பமே வடிவானவன் என்ன குறை கிடையாது ஒரு குறையும் இல்லை நான் இது மன அமைதியை சேர்ந்துவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையாடையோ சென்று நான் தெய்வம் ஒரு முடியோடி என்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் வந்தோம் சிவபெருமான் திருமணியை சேரப்பெற்றோம் ஒன்றினார் குறைவையோடி ஒன்றினார் கரை மாலை அணிந்த தன்னிப்புண்ணியமே நன்னிய புண்ணியத்துள்ளோமே புண்ணியவானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பறம் அதத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லும்போது சொல்லுவார் என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவன் இன்பமாக இருப்பான் துன்பமே அறிய அது பாத்திரம் இல்ல பொருள் இருந்தா அவன் வந்து புண்ணியவானாவாகவா இருப்பான் கையில பொருள் வந்துட்டா புண்ணியவானாகவா இருப்பான்னு நீங்க என்ன நல்லா இருக்கு குடிக்கிறதும் குட்டியை வரட்டுறதுதான் தொழிலா அதனால்தான்வர்கள் செல்வத்தை வெறுத்தார்கள் அதனால தான் செல்வத்திற்கு வெறுக்கை என்று ஒரு பேரும் உண்டு செல்வத்திற்கு மாடு என்று ஒரு பொருள் உண்டு அதுதான் அப்ப இந்த காலத்துல என்ன அவங்களுக்கு இருக்கு ஆயிரம் மாடு இருக்குமா அதனால அதுக்கு மாடு வெறுக்கை என்று பேர் துறவியர்கள் வெறுத்ததுனால செல்வத்திற்கு வெறுக்கை என்று பேர் செல்வம் வேண்டியதுதான் நம்ம செல்வத்தில நமக்கு ஆசை இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை புரத்தியா வீட்டு மனத்தில புறத்தியா விட்டு இன்பத்துல நமக்கு ஆசை இருப்பது தவறு அதனால தானே கஷ்டப்படுறோம் இப்போ எந்த வகையிலாவது புரத்தியானோட சொத்தை நாம எப்படியா அபகரிக்கலாமா இதுதானே என் நோக்கம் அதனாலதான் அவர் சொன்னார் பொண்ணும் பெறுவார்கள் அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் அப்படின்னு எழுதி வைச்சார் சிறஞான சம்பந்தர் தன்னடைந்தார்க்கு கருத்துக்கள் அத்தனை வந்ததையா இந்த கருத்துக்கள் அனைத்தும் வெறும் வசனமா வல்லிய இசையாக சொல்லி வைத்த பெரியவர்கள் நமது சமுதாயம் அப்படி அல்லவா ஆமா கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவே கண்ணடைந்த மகித் சிரமபுரத்து காவலனே முன்னடைந்தம் ார் பொன்னார் பலவடைந்தார் வரமாட்டேன் அப்போ இவர் வரமாட்டாது போல இருக்கு நாம வெறுமா போனா வல்லவன் பிடித்துக் கொள்வோம் ஐச்சியக்காரங்களா போனிங் கூட பிடிச்சு கொண்டு வர முடியல இங்க இருந்த போனீங்க என்னடா காட்டுக்கு நாலு பேர் போனீங்க ஏழு பேர் போனீங்க இருபத்தி ஒரு பேர் செத்தான் என்னடா ஒரு மனிதனை அரசாங்கமும் என்ன செய்கிறது கேட்டுவிட்டான் அரசியல் நான் போக கூடாது அறிவு போயிடுது மன்னிக்கணும் ரெண்டு அரசாங்கம் என்ன செய்தீர்கள் அப்படி ஆயிடுச்சு போய் வந்துகிட்டே இருக்கான் இன்னைக்கு வேற போறான் நாளைக்கு வேற போறான் அப்படி இல்லையா ஆமா அப்படின்னு கேட்டு விடுவானு அப்படிங்க வேண்டிய வரலன்னா பல்லவன் எங்களை ஒருப்பான் ஐயா என்னால நீங்க அடி வாங்க வேண்டாம் என்னால ஒரு துயிர் ஒரு உயிர் துன்பப்பட்டதுன்னு வேண்டாம் அப்படின்னு எண்ணிதான் பரம கருணாமூர்த்தி அப்பர் வரண்டா போயிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு நாம எண்ணுவோம் என்னால ஒருத்தன் அடி வாங்க வேண்டாம் நான் வருகிறேன் போன் போயிட்டேன் போனவன் நினைச்சு பார்த்தானா அங்க போனவன் அவன் நினைச்சு பார்த்தானா என்னடா இங்க இருந்தான் போனான் இப்ப நாம கூட நினைச்சா வேற ஒரு வேற ஒரு மதத்துக்கும் போகலாமே எல்கே முத்து இருக்காரு வேண்டாம்னு சொன்னா இன்னைக்கு மாடி போனா யாராவது அவரை தடுக்க முடியுமா முடியாதுன்னு கையை தூக்குறாரு உங்களை போக சொல்லல நீங்களும் போக மாட்டீங்க நானும் போக மாட்டேன் நிச்சயமா போனாலும் நான் விட மாட்டேன் கொத்தமங்கலம் வரைக்கும் வருவேன் கூடதுக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா ஜீவகாருண்யம் ஆமா அவன் எறும்ப கொல்ல மாட்டான் ஈய கொல்ல மாட்டான் அதனால தெருவுல நடந்து போகும்போது தொடப்ப கட்டையினால கூட்ட மாட்டான் தொடப்ப கட்டையினால கூட்டினாலும் அது ஒரு அது எு மேலப்பட்டது செத்து போயிடும் அதனால என்ன பண்ணுவா மயில் சீலிகையினால கூட்டிவிட்டு அது மேல நடத்தான் ஜீவகாண்யம் அவ்வளவு ஜீவகாண்யமாக இருக்கிற ஒரு தன் இவரை தூக்கி நீட் போட்டு சுடுறான் நீட் கரையில சுண்ணாம்பு கால வாய் அதுல தூக்கி போட்டு சுட்டு விடுவான் ஒரு எறும்ப கொண்டா பாவம் ஈய கொண்ணா பாவம் சொல்லுகிற ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்துக்கு தலைவனாக வர வேண்டியவனை ஒரு மனிதனை நிச்சரையில விட்டு விட்டு அவனை கொல்ல சொல்லிவிட்டான் தேவாரம் பாடி உங்களுக்கு எதுக்கே உங்களுக்கு தெரியும் ஐம்பது வருஷமா நான் மெட்ராஸ்ல இருக்கேன் நான் ஒன்னும் தப்பு பண்ண வேண்டாம் ஒன்னு வேண்டாம் ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஒரு பாட்டில் வாங்கி விட்டேன்னு வச்சுங்க ஒருத்தர் பார்த்துட்டார் என்னங்க இந்த தரும சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்தத நான் ஒரு நாள் பூந்தமதிக்கு போனேன் தெருவில் போயிட்டு இருந்த மழை வந்து ஓடி போய் ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சுட்டேன் ஒயின்சாப் எனக்கு அப்படியே உடம்பு துடிச்சு போச்சு நான் வெளியே வரும்போது இந்த மிருதுக்காரர் பார்த்துக்கிட்டாரு ஐயா ஐயா தருமபுர சாமிநாதன் ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா வருஷமா தேவாரம் பண்ணதெல்லாம் தொலைஞ்சது பயந்து அடுத்த நிமிஷம் மழையில நினைஞ்சாலும் சரி வெளியே ஓடிட்டா அந்த மாதிரி என்ன பண்ணீங்க எறும்பக்குண்ணா பாவம் பாவம் ஒரு வெளியே மனிதனே திண்ணுக்கறையில தூக்கி போட்டான் அப்பா என்ன விட்டுடுற நான் இனிமே கழிவு சமயத்துக்கு போக மாட்டேன் நான் ஒரு சமுதாயத்திலேயே இருந்துடுறேன் நான் சமணனாகவே இருந்துடுறேன் நான் வேட்டி கட்டிக்கல சமணங்கள் முக்கியமான சமணங்கள் வேட்டி கட்ட மாட்டான் ஆடை இல்லாமலே இருப்பான் இப்பவும் என்னமோ ஒரு ஊர்ல அப்படி இருக்காங்க என்ன ஊருங்கிறது என்னமோ பாலான சரவண பல்லவ என்ன ஒரு ஊர்ல நான் பார்த்தேன் நான் அவனை பார்க்கணும்னு போல போனேன் அங்க அவர் பார்த்தேன் ஆடை இல்லாமே இருப்பான் அந்த மாதிரிதான் இருந்தார் திருஞான் இருந்தேன்னு பின்னால பாடி வைக்கிறார் அந்த பாட்டுகள் உங்களுக்கு நினைவூட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பேசாம இருந்துட்டார் தெரியுமா ஒரு நாள்லயே போயிடும் ஏழு நாள் போட்டு எழுதி வைக்கிறார் என்ன பண்ணினார் தெரியுமா கிடையாது அற்புதமான திருப்பதிகம் ஒண்ணு பாடினார் அந்த திருப்பதிகம் இருக்கிறது நான் இப்போது உங்களுக்கு பாடி காட்டுவேன் வீணை அங்க ஒலி கேட்டது எனக்கு கிடைக்குமா குற்றமில்லாத வீணை ஒலியை நான் கேட்க வீணை ஒலியை கேட்கும் கேட்டால் எப்படி இன்பமா அந்த மாதிரி இன்பமாக இந்த மாலை மதியமும் தாயிரற்ற வேளையில இருளும் பகலும் சந்திக்கிற வேலையில என்ன நில ஒன்று இருக்கிறது இது இருந்த லேசா ஒரு காத்து வருகிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் இருந்தேன் கூந்தரே பாடிக்கிட்டு இருக்கு தாமரை குளத்துக்கிட்ட நான் உட்கார்ந்து இருந்தேன் கொய்கையும் கூந்தரே எங்க இருந்தான் தெரியுமா திருவடியில இருந்தாம்பு காலவாயில இருந்தேன்னு சொல்ற திருவடிக்கான குடும்பமே ஒழுகாயமே ஒழுகாம்பு காலவாயில போட்டு விட்டான் ஒன்னும் வாண்டா அந்த பஸ்ல போகும்போது கை பட்டு நாப்பத்தஞ்சு பேர் போற பஸ்ல நானூத்தி ஐம்பது போறான் கைப்பட்டு என்ன கைப்படுது வெள்ளக்காரன் காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்தவன் நான் நாற்பத்தஞ்சு டிக்கெட்டுக்கு நாற்பத்தி அஞ்சரை இருந்தா சார்ஜ் பண்ணிடுவான் அந்த வண்டியை அதனை நான் பார்த்தவன் இன்னைக்கு நானூத்தி ஐம்பது பேர் போறான் பண்ணல ஏன் குற்றத்தை செய்கிற வண்டியே அது இல்லையா ஆமா எனக்குதான் இந்த டிரான்ஸ்போர்ட் தனியார் துறைக்கு வரப்போகுது ஆண்டவனை ஒன்னு ஒன்னா வந்து அதுவும் வரணும் இல்லாத இன்ஜின் என்ன சூடு வருது தெரியுமா புறப்பட்டு நாம ஊருக்கு போனோம்னா திரும்பி உயிரோட வருவோமான்னு கூட சந்தேகமா இருக்கு என்ன போயிட்டுனா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரும் நமக்கு என்ன வரும் ஐம்பது ரூபா கூட வந்து செய்யறது ஆமா சாமி அப்படி சொல்ற இல்ல மதிய பாட்டு என்ன உபதேசம் அந்த சுண்ணாம்பு காலவாயிலிருந்து நமக்கு உபதேசம் செய்ய பயதிகள் நமக்கு இருட்ட இருக்கு நல்ல வேளையா அழிந்து போன பதிய நமச்சிவாயும் கல்வியும் நமச்சிவாயம் கொடுத்தது அந்த மந்திரம் கொடுத்தது என்று நினைவூட்டுகிறார் நமக்கு நமச்சிவாயும் நமச்சிவாயும் வித்தை வைத்துக்கொள் என்பத வச்சு சொல்றோம்ல வர்ற இடத்துல சா வரும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நாக்கு நமச்சிவாயம் மந்திரத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் எழுதி வைக்கிறார் நாம சொல்லுவோமா நம்மள சொல்ல முடியுதா எத்தனையோ சேற்றுல உடந்து கொண்டிருக்கிறோம் எப்போது ஒருவேளையாவது நாம நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டாமா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டாவது சொல்லலாம் ஆயிரத்தி சொல்லுவதற்கு பதினைஞ்சு நிமிடம் அது இருபது நிமிடம் ஆகும் நீ சொல்றியான்னு என்ன கேட்கறீங்களா நான் நமச்சிவாய மந்திரம் ஆயிரத்தெட்டு சொல்லாத நாளே கிடையாது இன்னைக்கூட மூணு மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய நிச்சய கருமான முடிச்சுக்கிட்டு ஆயிரத்தி எட்டு சொல்லி சிவன் பூஜையை பண்ணிவிட்டு அப்புறம் வயசு கொஞ்சம் பாத்துக்கிட்டுதான் கந்தகோடத்துல வந்து பாடுறோம் அதை முடிச்சுட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லாத நாளே கிடையாது ஆமா அதுலதான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் இந்த வயசு வரையும் பாடி வாழ்ந்து நமச்சிவாய மந்திரம் தான் நமச்சிவாயவே நன்னாட்டுமே என்பது வழி நமச்சிவாய மந்திரம் எனக்கு நல்ல வழியை காட்டும் அவருக்கு மாத்திரமா நமக்கும் தான் இன்னொரு பாட்டு சொல்லி அந்த பாட்டுல அவ்வளவு நீதிகள் வருகிறது வாத்தவாய் அவனை வாழ்த்துவதற்கு உனக்கு வாய் கொடுத்தான் பத்தியா வேணுமா சாப்பிட்டுக்கையா வேண்டாம் சொல்லுங்க பூரி வேணுமா சாப்பிட்டுக்கோ அந்த வாயினால அந்த வாய்னாலையும் நமச்சி மந்திரத்தை சொல்லிவிடு நெஞ்சும் அவன் தந்தான் தெரியுமா நீ எடுத்துக்கிட்டு வரல தேவை அவன் எடுத்துக்கிட்டு வந்தான்னு கிடையாது தியாகராஜபாதர் மாதிரி ஒரு உடம்பை வாங்கிட்டு வருவான் தியாகராஜ பாவர் ஆண் அழகன் நான் பார்த்தவரையும் அப்படி ஒரு அழகனை நான் பார்த்ததே கிடையாது அவர் சினிமாவில நடிச்சு அந்த அழகனாலதான் கட்சியார் அவன் அந்த மகாத்மா காந்தி சொல்லுவார் அழகுடைய ஒருவன் ஒழுக்கமாக வாழ முடியாதுன்னு எழுதி வச்சார் யாரு நம்ம தேச தந்தை ஆமா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தையவர் அவர் எழுதி வச்சார் அவர் எழுதி வச்சது எத்தனையோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில வந்து அதை எப்போ தூக்கி போட்டாங்க ரொம்ப பிரியமா கேடு போட்டான் அந்த சத்திய சோதனை கருத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் போது போனா போயிட்டு போகுது ரிசர்வ் பேங்கு பார்த்தா நோக்கியாவது போட்டு வைப்போம் போட்டு வச்சான் ரொம்ப சந்தோஷம் நாட்டுல வந்து டிப்டி கலெக்டரா இருக்கணும் வெள்ளக்காரன் தான் இருக்க முடியும் இருந்தது ஜனாதிபதியாக கூட நாம இருக்க முடியும்னு வாங்கி கொடுத்த தந்தை அப்படி அவர் எழுதி வச்சார் அழகுடைய ஒருவன் ஒருவன் ஒருத்தியனாலும் அவன் அவள் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாது எழுதி சுட்டியா யாராவது தேனா பாடினார் அந்த தேன்ல எல்லாரும் விழுந்து அவரும் கெட்டார் சரி நல்லா பாடினவர் விட்டுருவோம் உனக்கு மதியப்பூ கிடைக்கும் ரோஜா பூ கிடைக்கும் நடராஜா படத்தில் அவன் திருவடிக்கை அனுஷ்டானம் செய்வதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது அந்த நியதியை நீ அடைய முடியாவிட்டாலும் நமச்சுவாயே நமச்சுவாய் என்று சொல்லி கொண்டு இரு அதுக்கு ஒரு பத்து மார்க் கிடைக்கும் நியதியோடு சொன்னால் ஆயிரம் மார்க் கிடைக்கும் நூறு மார்க் கிடைக்கும் நியதி இல்லாம சொன்னா பத்து மார்க் கிடைக்குமே பத்து பத்தா கூட்டு போயிடுது சொல்லுவார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை சில பேர் ஒரு பச்சிலை என்பது ஒப்பற்ற பச்சிலை ஆகிய வில்வம் அப்படின்னு கொண்டு முடிப்பாங்க ஐயா ஏதேன்னு ஒரு பச்சிலை கட்டி போடு நான் வெளியூரு போவேன் என்னால பூசை பண்ண முடியாது என்னுடைய வீட்டுல இருக்கிற பூசையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது என்ன பண்ணுவேன் நான் வெத்தலை போடுவேன் அந்த வெத்தலையில கிள்ளி வச்சு கிள்ளிதான் என்னுடைய கைப்பிடி ஒரு சாமியார் என்னை கூப்பிட்டு ஒரு புள்ளி தோறு கொடுத்துக்கிட்டே இருந்தார் நான் பூவன் ஊர்னு ஒரு ஊர்ல என்ன சின்ன பிள்ளை தப்பு தமிழ்நாடா அவங்க கும்பிடுவாரு எழுந்து ஓடுவேன் அந்த சாமியார் கையில வாங்கி சாப்பிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சாமியார்கள் தான் நிறைய என்னை நல்ல வழியில் திருத்தினவர் அருணந்து தம்பரான ஒரு சாமியார் அந்த பெருமான் தான் என்னை இந்த வழியிலும் இழுத்து விட்டார் அருளாதாரத்துறையிலும் இழுத்து விட்டார் பொருளாதாரத்துறையிலும் இழுத்து விட்டார் அந்த புண்ணியம் உன்னால தேவாரத்துக்கு நன்மை தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அவர் அவர் சின்ன பிள்ளையில சொன்னது எனக்கு தெரியல இப்பதான் தெரியும் வாயும் இக்கமன் என்றும் தாக்கச் செஞ்சியும் தந்தவரைவனே தூர்த்த மாமனூவின் துதி துதியாக நடுங்கை கொண்டு அரண் கொண்டு அரண் நாமும் நடிக்கிறார் ஆக்கைக்கே இறை ஏறி அறமந்து காக்கைக்கே ஒரு நாலு பாட்டு உங்களுக்கு சொல்லி காட்டின இந்த அற்புதமான திருப்பதிகம் நம்ம இப்ப இருக்கு என்ன பெருசு நினைக்கிறீங்களோ அதை விட பெருசு விட வைர நகைவை விட இது தெரியும் நிச்சயமாக தமிழருக்கு கிடைத்த ஒரு பெரிய உடைமை அது தலைவர்களுக்கு சிறப்பாக என்று சொல்லி இந்த பதிகம் அவர் பிழைத்துக் கொண்டார் வரலாறு நாள் கிழத்து அவனை அவரை திறந்து பார்த்தானா கொடும் பாதிகள் மா கடை அமனர் என்று சொல்லுவார் கேட்கிறார் பட்டங்கள் கேட்கிறார் பொறுக்கத ஒரு இப்படி ஒரு திவ்யமான மனிதனை ஒரு சிவனடியாரை இப்படி தூக்கி போட்டார்களே மாபாவி கடையமன இது போர்டி பழத்து நன்றி கலந்த சோற்றை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஜீவகாரண்யமே எனக்கு என்று சொல்லிவிட்டு காமனிங்க அடிகளாரு கூட ஜீவகாரண்யம் தான் கடலூர்ல சபை இருக்கிறது அதுக்கு வெளியில ஒரு போர்டு அசைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் படிச்சு பார்த்தாராம் நான் உள்ள வரலன்னு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் எந்த நிகழ்ச்சிக்கும் நேரம் கழிச்சு போக மாட்டேன் வும் இருக்கலாம் அஞ்சு மணிக்கு இருப்பாங்க அவசியம் வழிய பின்பற்ற எண்ணி விடாதீங்க இந்த செயல்ல மாத்திரம் நான் நேரம் கழித்து வந்தேன்னு என்னை யாரும் சொல்லவே முடியாது ஒரு மாத ஒரு வருஷத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் நூறு நிகழ்ச்சியும் நேரத்தோடு போய்விடு நன்றை கலந்து கொடுத்திருக்கிறார்கள் வாக்கே சொல்லுகிறதுக்கரே பாடி வைக்கிறார் மற்றொரு இடத்திலே சொல்லும் அந்த பாட்டை பாடி வைக்கிறார் அதனை நான் இப்போது பாடி காட்டுகிறேன் மாதே தொடர்ச்சியை மறந்திர தொடர்ச்சியை மறந்திராரே மரணி என்பதால் அச்சனை பார்த்தோராக்கி வடக்கில்ல அவர் தந்த நச்சு ஆக்கிரமித்த நரிவள்ளி அடிகளாரே சொல்லும்போது ஒரு நல்ல உபதேசம் சொல்ற மாலையில பகல்லும் ஓதி கொண்டு தொடர்ச்சியை மறந்துறாரு என்ன தொடர்ச்சி அஞ்சடு தொடர்ச்சியை மறந்துறாரு அப்படி அஞ்சு நீ ஓதிவிட்டால் அது நடிக்கு அன்பதாகும் அப்படி நான் ஓதி கொண்டிருக்கேன் அதனாலதான் இந்த பசங்க பால் சோறு கொடுத்தாம நஞ்சை கலந்து அதனால நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லுவது போது இருக்கிறது காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாது நாடும் அரணிக்கு அன்பதாகும் வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில்ல அமனர் என்ற வழக்கு என்பது இங்கே நல்வழக்கு இல்லா என்று நாம கூட்டிக் கொள்வோம் வழக்கில்ல அமனர் தந்த நன்றி அமுது ஆக்கிவித்தார் அடிக்கிறார் இடத்துலாருடைய பாட்டு நாம ஒன்று நாம் என்ன வாக்குல ஒன்று இந்த உலகம் எல்லாம் உய வேண்டி அவன் நஞ்சை உண்டான் என்று வருகிறது இந்த உலகம் எல்லாம் இருக்கணும் இருக்க வேண்டியதான் அவன் நஞ்சத்தை சாப்பிட்டான் எப்படி கண்டான் பாகமாக பிறச்சந்திக்கொண்டான் கோயிலாக கண்டான் நன்றி உலகம் உயரவே வாக்கு உலகம் இருக்கு என்ன சொல்றாரு கோலால அந்த ஊமை பெண்ண பார்த்து கேட்டார் அவன் கெட்டிக்கார கோலாலமாகி குறைகள் அவன் அன்று அயன்மான் உள்ளிட்ட வேளாண் தேவரெல்லாம் எம்ம விஷ்ணுக்களை அழிந்து போவான்னு சொல்லும் போது நான் எங்கே எல்கே புத்து பிரம்ம வஸ்துக்களை அழிந்து போடுவார்கள் குழந்தை அதுதான் நன்றாக கொண்டாடுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் விழிச்சு பார்த்திருக்காங்க கொஞ்சம் விழிச்சு விழிக்கல கொஞ்சம் விழிச்சுட்டு இருக்காங்க அதோடய சந்தோஷம் ஆமா அதை சொல்றார் சாமி உவரங்கள் முடிவாக்கும் இந்த உலகத்தையே முடிவாக்கி விடும் அந்த நஞ்சம் அதை சாப்பிட்டான் சிவன் அடியாருக்கு நன்றி சாப்பிட்டான் இது ஒரு அற்புதம் சாப்பிட்டார்கள் புனிதற்கு உங்கள் முடிவாக முன்னை விடும் நஞ்ச சாப்பிட்டு அவர் பிழைத்து கொண்டாரு என்பது வரலாறு ஆனா சாமி அப்ப என்ன பதியம் பாடினாரோ லட்ச பதியமாவது பார்த்து விடுவோம் எத்தனையோ பதிகங்கள் கிட்டத்தட்ட திருநாவுக்கிறது வந்து எண்பதாயிரம் பாடினார் வரலாறு இருக்கிறது இன்னைக்கு நமக்கு கிடைச்சது எவ்வளவு எழுநூத்தி சிலரை பதியம்தான் எழுநூத்தி சிலரை பதியத்தை பார்த்துட்டு ஐயோ கடவுளே இந்த பதியம்னா இப்படி போயிட்டு வருத்தப்பட்டான் யார் ராஜராஜ சோழம் பதினாறாயிரம் பதியம் பாடினார் எண்பத்தி ஓராயிரம் பதியம் பாடினார் அப்பர் லட்சத்து அறுபது மதியமா இன்னமும் சுந்தரர் பண்ணோன்னு கடத்தின பிள்ளையம்பலத்துக்கு கூத்தா ராஜன் நீ வருத்தப்பட உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் உமாபதி சிவாச்சாரியர் அப்படித்தான் சொல்லுகிறார் நாம அதையாவது பார்ப்போமா சைவர்கள் பார்க்கிறார்களா என்று கேட்டால் நான் ஐம்பது வருஷமா தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணிப்பு நூத்துல ரெண்டு பேர் தான் பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து என்ன வேண்டாம் உங்களுடைய உடைமை உரிமை என்பதையும் நான் நினைவூட்ட கடமை தவறுந்தால் விட்டு விடுங்க அவ்வளவுதான் இந்த நந்த சாப்பாட்டும் அவர் பேசுக்கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது அந்த பாட்டை நான் பாடிவும்ரிக்கச்சவ காரணுமா திருநாமத்தூர் தண்டபாணி சுவாமிகள்னு ஒருவர் உங்களுக்கு தெரியும் தெரியம் வண்ணச்சரவண் தண்டபாணி சுவாமிகள் ஆறாயிரம் கவிகளை நம்ம பாடி வச்சிருக்க அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஒரு குழந்தை அழகாக இருக்கிறது விடுவிடு பேசுது அதை போய் நம்ம தூக்கப்போனோம்னா அது அழுது வரமாட்டேங்குது அத வலுக்கட்டாயமா நீ தூக்குறதும் ஜீவகாரண்யத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சார் அவர் ஒரு குழந்தைய தூக்கி அது வரமாட்டேன்னு சொல்லும் போது கம்பல் பண்ணி அந்த குழந்தையும் ஜீவகாரணத்துக்கு தப்புன்னு எழுதி வச்சுருந்து மாட்டை கொண்டு வந்து எழுதி வச்சாரு ஜீவகாரணம் எப்படி போகுது பார்த்தீங்களா அந்த பரம்பரையில வந்து நாம இல்லையா ஆமா சடுத்து வச்சு இந்த யானையை விட்டு அவரை மெரிக்க செய்யறான் அப்பவாவது வண்டாண்டா என்ன விட்டுடு நான் உன்னோட சேர்ந்த சொன்னாரா இல்ல அஞ்சுவதையாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடிவிட்டார் பாத்து இருக்க 22 ரெண்டு தடவை சொல்றாரு அஞ்சுவதும் இல்லை அஞ்சுவது இருபத்தி ரெண்டு தடவை சொல்லி நம்ம காது காது ஏறலையே Ha, ha, ha. யாத ஒன்றும் இல்லை இனிமே நம்ம அஞ்சே வருவதும் இல்லை என்று பாடி விட்டார் 22 தடவை சொல்லியிருக்கிறார் சாமி அத என்ன சொல்றது என்ன தெரியுமா எனக்கு இந்த அஞ்சாமை எப்படி வந்து தெரியுமா நான் திருவடிகே வீரகாந்தருக்கு வீரசேஸ்வரருக்கு சொந்தக்காரன் நான் என்னக்காவது இந்த கबाड़ी தான் எனக்கு சொந்தக்காரனா சொன்னமா இல்ல கந்தசாமி தான் எனக்கு அண்ணா அப்படினாம சொன்னமா தெரியாது சொந்தக்காரன் எங்க இருக்கறா கொட்டம்கலத்து இருக்கா செட்டி நாட்டில் இருக்கிறான் இருக்க தஞ்சாவூர் சொந்தக்காரன் மயிலாப்பூர் கபாலி தான் என்னக்காவது சொன்னேனா சொல்லிருந்தா நானும் அப்பரும் ஒன்னாகிடுவேன் சொன்னாரு உடையான ஒரு தமர்ணாம் அஞ்சுவது யாரொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை கூட இப்படித்தான் வருது அஞ்ச மாட்டேன் எனக்கு அஞ்ச வருவதும் கிடையாது அவர் தெரிவித்தார் அந்த யானை யார் ஏவினாலும் அவனையே போய் அடிச்சு வந்து யார் தீமை செய்தானோ அது அவனுக்கே போய் சேர்ந்துடும் சொல்றாங்க ஆமா நிச்சயமா இந்த யானை அவனையே போய் அழித்து விட்டு சென்றதாக பெரிய புராணத்திலே சேகரான் பாடியிருக்கிறார் நம்முடைய உடைமை நேரம் நெருங்கிவிட்டது விட்டது எல்லாம் சேர்ந்து பஞ்சாற்றம் சொல்லி நமக்கும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வோம் இப்படி என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு நான் ஒரு இடம் தேடினேன் ஆமாம் நான் காசியிலிருந்து கன்னியாகுமரி வரணி பாடியவன் தான் தெரு தெருவா ஒரு தெரு கிடையாது எத்தனை வருஷம் தெருவில் பாடியிருப்பேன்னு சொல்ல முடியாது திருச்செந்தூர்ல எத்தனை தடவை பாடியிருப்பேன் இந்த மயிலாப்பூர்ல எத்தனை தடவை எத்தனை வருஷம் நான் பாடியிருப்பேன்னு சொல்ல முடியாது இந்த கந்த எத்தனை வருஷம் தெருவில் பாடியிருப்பேன் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தியில சொன்னான் பாரதி அதை நாங்க தான் செய்யறோம் ஆமா நான் கூட ஒரு தடவை செய்யலாம் நினைச்சுட்டு இருக்கேன் வச்சு பெருவீதியில நாங்கள் எப்படி பாடிக்கொண்டு போகிறோம் என்று நான் பாடி காட்ட வேண்டும் என்று நான் எண்ணி இருக்கிறேன் தமிழை சரியாக ஜனங்கள் பரப்புவதற்கு எதிராக சரினு பார்த்தேன் அண்ணாமலை மன்றம் தான் சரி என்று நான் நினைத்தேன் அவர்களை கேட்டேன் அனுமதி தந்தார்கள் ஒரு வருஷம் கேட்டேன் அதில் எழுதியிருந்தேன் ரமையா அவர்களுக்கு தெரியும் ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டால் மறுபடியும் நீட்டுவோம் நீட்டுவதற்கு அவருடைய ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு நான் சொல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அது கடல் மாதிரி தேவார கடல் அவர்களுடைய அன்பை பொறுத்தது கொடுத்தா சொல்லுவோம் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நமக்கு இருப்பது தமிழ்சி சங்கம் அவர்களுக்கு என்றும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன் நாமெல்லாம் பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லுவதே அவர்களுக்கு நன்றி உட்கார்ந்து ராமையாக நாமெல்லாம் சேர்ந்து பஞ்சாட்சிரம் சொல்லுவதே தமிழ்ச்சங்கம் வளரும் நாமளும் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்லி எல்லோருமாக பஞ்சாட்சரம் சொல்லுவோம் Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om oh, Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya oh, Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo ோ சிவாய நமோ நம பார்வீ